வணக்கம் செப்டம்பர் பனிரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று காந்தியடிகள் உலகத்தை மாற்றிய ஆண்டுகள் ஆயிரத்தி முதல் ஆயிரத்தி வரை என்ற புத்தகத்தை எழுதியவர் ராமச்சந்திரா கும்கா என்பவர் ஆவார் இரண்டு பாகிஸ்தான் நாட்டின் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியின் பெயர் நீதிபதி தாகிரா சப்தார் என்பவர் ஆவார் மூன்று இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் ஒரிஷா நான்கு இந்தியாவின் முதல் முறையாக திரிபுரா மாநிலத்தில் பெண்களுக்காக முற்றிலும் பெண்களே பணிபுரியும் பொதுத்துறையின் கீழ் உணவகத்தை அமைத்துள்ள மாநிலம் திரிபுரா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பிஃபா உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டு கால்பந்து போட்டியில் தங்கப்பந்தை வென்றவர் யார் இரண்டு தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளை எந்த ஆண்டு முதல் அனுசரித்து வருகிறது மூன்று உலகில் எந்த நாடு தனது நாட்டு மக்கள் எவ்வித மருத்துவ அறிக்கையும் இல்லாமல் அவர்களது பாலினத்தை மாற்றிக்கொள்ள இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதிய சட்டத்தை அங்கீகரித்துள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான இசை சங்கத்தின் சங்கீத கலாநிதி விருதை பெற்றுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி